ஸ்ரீதட்சிணா மூஷி கேந்திரம் சூத்திரீம் யதீந்திரேஷி கம்மி நித்தியை புன்னில மாதராசை புருந்திர் புருருந்தாருளம் தன்லந்தரத்தின் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் இருபதாவது பாடல் ஆரோபமத்தியாசம் கற்பனையாவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறேயோரோர் வஸ்துவினை ஓர்தல் நாரூடு பணியாய்த் தோன்றல் நரனாகித் தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல் ஸ்வரூபானம் ஆத்ம ஜானத்தை நன்றாக விளக்கி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தால் ஆசிரியர் சாகா சந்திர நியாயம் ஸ்தூல அருந்தத்தின் நியாயம் என்ற நியாயத்தின்படி சூக்ஷ்மத்தை முதல்ல சூக்மத்தை முதலில் சொல்லாமல் ஸ்தூலத்தை முதலில் காட்டி சூக்மமான வஸ்துவை காட்டுவதற்காக உபதேசிக்க துவங்கினார் என்று சொல்லியது பதினெட்டாவது பாடல் அதற்காக ஒரு கிரமம் இருக்கிறது அத்தியாரோப அபவாதாபியம் ஞாத்தவியஸ்துவ நிர்ணயா இன்னொரு வாக்கியம் அது பஞ்சதேசியில அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே அத்தியாரோப அபவாதத்தினால் நிஷ்பிரபஞ்சமான பிரம்மமானது உபதேசிக்கப்படுகிறது என்று பஞ்சதேசியில் சொல்லப்பட்டது அத்தியாரோப அபவாத கிரமத்தின் மூலம் முறையின் மூலம் பரம்பொருள் உபதேசிக்கப்படுகிறது என்று பஞ்சதிசையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுவது உண்டு தத்துவத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு அத்தியாரோப அபவாதத்தை பயன்படுத்துவது வழக்கம் அத்தியாரோப அபவாதாபியாம் ஞாத்தவிய தத்துவ நிர்ணயா தத்துவ நிர்ணயா அத்தியாரோப அபவாதாபியாம் யுக்திபியாம் ஞாத்தவியா அது ஒரு யுக்தி அப்ப வேதாந்தம் எல்லாம் சொல்லுகிறது அத்தியாரோபம் அபவாதம் சொல்லும் யுக்தி சொல்லும் ஒரு யுக்தியினாலும் அத்தியாரோபத்தினால அபவாதத்தினால மோட்சம் என்று யுக்தியினால வேதாந்தம் எல்லாம் யுக்தி பூர்வமாக பேசுகிறது அதுல ஆரோப்பத்தினால மிச்சயான ஆரோபத்தினால தான் பந்தம் உண்டாகிறது முக்தியாம் அபவாதத்தால் முக்தியாம் அபவாதத்தினால மோட்சம் சித்திக்கிறது அதையே விளக்கி சொல்லுகிறது இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேடா முதல்ல இப்போ ஆரோபத்தை சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் ஆரோபத்தை முதல்ல சொன்ன புரியறது சுலபங்கிறதுக்காக இப்போ முந்தி முந்தியே இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த ரெண்டில் முதல்ல அதை சொன்னாத்தான் ஆரோபத்தை சொன்னா தான் பண்ண முடியும் ஆரோப்பமே சொல்லலைன்னு சொன்ன அபவாதம் பண்ணுறதுங்கிறது சரி வராது ஆகையினால முதல்ல சொன்னார் பந்தத்திற்கு ஏதுவான அத்தியாரோபத்தின் சொரூபம் தெரியாவிடத்து முக்திக்கு ஏதுவான அபவாதத்தின் ஸ்வரூபம் தெரியாத அகலின் முத் முன்னர் அத்தியாரோபம் கூறப்பட்டது முதல்லையே அத்தியாரோபம் சொல்லப்படுகிறது பந்தத்து உருவம் கேட்டு உணரில் பறவைட்டு உருவு மேல்வெளியாம் இந்த பந்தத்தோட ஸ்வரூபத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டோமுன்னா மோட்சத்தோட ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது சுலபம் என்று வாசிஷ்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஞான வாசிஷ்டம் யோக வாசிஷ்டம் என்று சொல்லப்படுகிற கிரந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நேற்றைக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் நாம அப்புறம் இந்த இருபதாவது பாடலில் வந்து அதுக்கு திருஷ்டாந்தமெல்லாம் சொன்னார் எப்படின்னு ஆரோபம் அத்தியாசம் கற்பனை என்று சொல்லப்படுவதெல்லாம் ஒரு பொருடற்கள் இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு வஸ்துவில் இன்னொரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது நினைக்கிறது தான் அத்தியாரோபம்னு பேர் கற்பனைன்னு அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் கயிற்றில் பாம்பு கம்பத்தில் மனிதன் காணலில் நீர் ஆகாசத்தில் நிறம் தளம் தோன்றர் இப்படி நாலு திருஷ்டாந்தங்களெல்லாம் சொல்லி அதனாலு திருஷ்டாந்தங்களை பற்றியெல்லாம் மிகுந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் நாம் இந்த இடத்துல முதல்ல இந்த கைவல்ய நவநியத்தை நீங்கள் குறைஞ்சது ஒரு ஆறு திரும்ப பார்க்கணும் குறைஞ்சது ஒரு ஆறு தடவையாக குறைஞ்சதுன்னு நிறைய பார்த்தா நல்லது பார்த்துட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து தெரியும் இதில் எல்லாம் இந்த கியாதிவாதம்னு ஒன்று இருக்குது ஒரு ஒருத்தருக்கு சத்கியாதி அசத்கியாதி அந்யதா கியாதி அக்கியாதி ஆத்மக்கியாதி அப்புறம் அநீர்வச்சனீயாத்தின்னு ஆறு விதமான அபிப்பிராயங்கள் இந்த அத்தியாச விஷயத்தை பற்றியே ஒரு ஒரு மதவாதிகளுக்கு இருக்குது ஆகையினால சத்கியாத்திகி அசத் கியாத்திஹி ஆத்மக்யாதி அக்யாதிஹி அந்நதா கியாதி அணுவ அநீர்வச்சனீயாதி நான் இப்போ நான் விளக்க போகிறதுல இது பெரிய டாபிக் இது ரொம்ப அட்வான்ஸு இது ஆகையினால வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க பாம்பு எப்படி தோன்றுகிறது இதுதான் விசாரம் இதை பற்றி ஒரு ஒருத்தருடைய அபிப்பிராயம் ஒரு ஒரு விதமாக இருக்குது நம்மளுடைய அபிப்பிராயம் கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆகையினால நம்ம என்ன சொல்கிறோம் நம்முடைய கியாதிவாதம் மாத்திரம் தெரிஞ்சுங்கோ வி ஆர் அனிர்வச்சனீயாத்தீஸ் நம்ம வந்து அனிர்வச்சனீய கியாதி சத்கியாதிங்கிறது யாரு இந்த விசிஷ்டாத்வைதிகள்லாம் சத்கியாதிவாதிகள் உங்களுக்கு ஒரு எளிம நிறைய இதெலாம் இருக்குது அது எப்படி அத்தியாசம் உண்டாகிறது கண்ணுக்கும் மனசுக்கும் அந்த வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இதை பற்றிலாம் நிறைய இது பண்ணுறாங்க மனசுக்கு இந்திரியங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வஸ்து இப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து அத்தியாசங்கிறது அத்தியாசத்துக்கு சாமக்ரி என்னங்கிறத பற்றி அதுக்கு என்னெல்லாம் உண்டுங்கிறார் முதல்ல அதிஷ்டானம் தெரியணும் நான் இப்போ அந்த சத்காதி அசத்காத்தியை பற்றி பேச போகிறேன் சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஆனாலும் கூட அத்தியாசத்துக்கு சாமக்ரி சாமக்ரின்னா என்னென்னா என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்தால் அத்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அந்த அங்கே ஒரு பொருள் தெரியணும் அது இன்னொன்னா தெரியுறது வேற விஷயம் முதல்ல அதிஷ்டானத்தை பற்றின சாமான்ய ஜானம் என்னவோ ஒன்று இருக்கப்பா அது என்னன்னு தெரியலை என்னவோ ஒன்று இருக்கு அதனால இது அதிர்ஷ்டான சாமானிய ஜான் அதிர்ஷ்டான சாமானிய ஜானம்னா என்ன அர்த்தம் இப்போ இப்போ வந்து இதுவும் தாமரம் அதுவும் தாமரம் அதுவும் தாமரம் அப்படிங்கிறது ஒரு சாமானிய ஜான மாதிரி ஆனால் இந்த அதுவே நிறைய பாட்டில் சொல்ல போகிறது ஜகமதில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஜகமதில் சமானம்தான் இது என்னும் சுட்டு மறைந்துடாது விசேஷந்தான் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே வரப்போகுறது ஜகமதில் சமானம் எனும் சுட்டுதான் மறைந்து இது எனும் சமானம் எனும் சுட்டுதான் மறைந்துடாது அப்படின்னு சொல்ல போகிறது எல்லாம் நமக்கு வந்து சாமானிய அதிஷ்டானத்தை பற்றின சாமானிய ஜானம் இருக்கணும் நம்பர் ஒன் அத்தியாசத்துக்கு அப்புறம் வந்து விசேஷ ரூபத்தினால அஜானம் இருக்கணும் அதனுடைய விசேஷ அம்சம் தெரியாத அம்சம் இருக்கணும் அதனுடைய விசேஷம் தெரியக்கூடாது சாமானிய அம்சம் தெரியணும் விசேஷ அம்சம் தெரியக்கூடாது அத்தியாசம் வரணும்னா விசேஷ அம்சம் தெரியக்கூடாது அது மாத்திரமில்ல அந்த வஸ்துவை பற்றின ஞான இருக்கணும் கயிற பத்தின சம்ஸ்காரம் ஏற்கனவே கயிறை நிறைய பார்த்துருக்கோம் கைரப்பத்தின சம்ஸ்காரம் பாம்ப பத்தின இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த வஸ்து ஜென்ய ஞான ஜன்னிய சம்ஸ்காரம் இது மூணாவது அப்புறம் அரியரவங்ககிட்ட குறை தோஷம் இருக்கணும் பிரமாத்திரு தோஷம் அப்புறம் வந்து பிரமாண தோஷம் கண்ணுலேயும் தோஷம் கண்ணுலேயும் தோஷம் அரியரவன்கிட்டேயும் தோஷம் பிரமாத்திரு தோஷம் பிரமாண தோஷம் பிரமேய தோஷம் அரியப்பட பொருளில் இருக்கிற குறை அறியப்படும் பொருளில் இருக்கும் குறை அறிவதற்குரிய கருவியின் குறைபாடு அறிவுகளுடைய குறைபாடு அப்போ மூன்று குறைகளும் சேர்ந்து அப்போ எத்தனையாச்சு பிரமாண தோஷமும் ஆம் என்க இதை பற்றி விசார சாகரத்தில் இரண்டாம் தரங்கத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுங்கு படித்து தெரிந்து கொள்கின்ற அதனால விசாரசாகரத்தில் ரெண்டாவது அலை இரண்டாவது தரங்கத்தில் சாகரம்னா கடல் இல்லையா அதில் ரெண்டாவது அலையாது அவைகளை இரண்டாம் தரங்கத்தில் கண்டு கொள்கிறார் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்திருப்பாங்க அவங்கலாம் யோசிச்சு பாருங்க வந்து எவ்வளவு ஹை ஸ்டாண்டர்ட் இருந்து அதெல்லாம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் சர்வசாரமா அந்த டெக்ஸ்ட்ல பார்த்து படிச்சுங்க நமக்கு வந்து சாதாரண விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய பேர் புரிய மாட்டேங்கிறது இந்த அதுலேருந்து அவங்கலாம் வாசித்து வச்சுருக்காங்க அதனால் அத்தியாச சாமகிரிகள் என்னென்னா அதிர்ஷ்டான சாமானிய ஜானம் அது விசேஷ விசேஷ ஜானம் விசேஷ அஜானம் அப்புறம் வஸ்து ஜான ஜன்ய சம்ஸ்காரம் பிரமாத்திரு பிரமாண பிரமேய தோஷம் இத்தனையும் சேர்ந்தாதான் கற்பனை உண்டாகும் இல்லாட்டி கற்பனைங்கிறது உண்டாகாது இத்தனையும் வந்து பிரம்மத்தின் நமக்கு ஏற்படுகிறது அதனால தான் இவ்வளவு அனர்த்தங்கள் உண்டாகின்றன இது ஒரு விஷயம் அப்புறம் நேற்றுக்கு இன்னொரு விஷயம் சொன்னேன் ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம்னு சொன்னேன் இந்த ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம்ங்கிறது காரியாத்தியாசமா இன்னும் விளக்கங்கள் போயிட்டே இருக்கு ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசம்ங்கிறது காரியத்தியாசமா ரெண்டும் சேர்ந்து காரணாத்தியாசம்னு ஒன்று இருக்குது அதுதான் மாயா மாயைங்கிறதே ஒரு கற்பனை மாயைங்கிறதே ஒரு கற்பனை ஆனால் அந்த மாயைங்கிற கற்பனை எப்படி உண்டாச்சுன்னு சொன்னால் அது தான் தான் உண்டாகிறதுக்கு தானே காரணம் மாயை உண்டானதற்கு காரணம் மாயையே காரணம் மாயை தோன்றியதற்கு காரணம் மாயையே மாயின்னு ஒரு உள் பொருளே இல்லை நமக்கு தான் தெரியும் மாயைங்கிறது சதசத் விலக்கணமான ஒரு பாவ பதார்த்தம் ரொம்ப ஜாக்கிரதையாக இதெல்லாம் சத்துமில்லாத அசத்துமில்லாத ஒரு வஸ்து ஞானம் ஞானம் உண்டாகிற வரைக்கும் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மாயைக்கு மதிப்பே கிடையாது ஞானம் நமக்கு உண்டாகாத வரைக்கும் ஞான மாயைக்கு மாய தான் நம்மளை ஆள்றது மாயை தான் நம்மளை எல்லா ஆண்டுகொண்டிருக்கு மெய்ஞானம் தோன்றிய பிறகு மாயையில் மாயையினுடைய ஆட்சியிலிருந்து நாம் விடுபட்டு விடுகிறோம் மாயையினிடமிருந்து பரிபூர்ணமாக நாம் விடுபட்டுடுறோம் மெஞ்ஞானம் உண்டான பிறகு ஞாயம் வச்சுக்கணும் உடம்பு மனசுலருந்தான் இன்னும் வியாதி வருதே அப்படின்னா அது மாயைக்கு உட்பட்டது நாம் தான் மாயையை புரிஞ்சுன்னுட்டோமே நான் தான் அது இல்லையே உடம்புக்கோ மனசுக்கோ என்ன வந்தாலும் சரி அதுதான் அதை வச்சேர்ந்ததாச்சு நான் தான் அது இல்லைன்னு தானே புரிஞ்சுட்டுருக்கேன் அதனால் மாயை என்னை ஒன்றும் பண்ண முடியாது உடம்பு மனசார் நான் நினச்சிட்டு இருந்தால் தான் மாயை என்னை படுத்த முடியும் நானும் மாயையினுடைய தன் படைப்பான உடல் மனதே என்னுடையதுன்னு நான் கருதுறதை நீக்கிவிட்டேன் அப்புறம் மாயை வேறு என்ன பண்ண முடியும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அது மாத்தமில்ல அதில் இருக்கக்கூடிய குணமோ தோஷமோ எதாக சரி அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயத்தை குறித்தும் எனக்கு மகிழ்ச்சியோ வருத்தமோ கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மாயை என்ன செய்ய முடியும் அல்ல மாயை இருக்கிறதுக்கு தான் இருக்கிறதுக்கு மா மாயை இருக்கிறதுக்கு தானே காரணம் வேறு எதுவும் காரணம் கிடையாது அதுக்கு பேர் காரணாத்தியாசம்னு பேர் மாயைக்குத்தான் இன்னொரு பேர் காரணாத்தியாசம்னு பேர் அதனுடைய காரியம் என்னது இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தி ஞானாத்தியாசம் அதில் இருக்கக்கூடிய இந்த இந்த வஸ்துக்கள் எல்லாம் மாமரம் தென்னைமரம் புளியமரம் வாழை மரம் இந்த ஊரு அந்த ஊரு தேசம் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் தேவலோகம் சூரியன் சந்திரன் இதெல்லாம் அர்த்தாத்தியாசம் ஆனால் இதெல்லாம் சத்தியம் இதெல்லாம் உண்மை அப்படி நினைத்து கொண்டிருப்பது ஞானாத்தியாசம் ஆக காரணாத்தியாசம் காரணாத்தியாசம் காரணாத்தியாசத்தில் பேதம் கிடையாது காரிய அத்தியாசத்தில் ரெண்டு பேதம் ஒரு பேதம் என்னது அர்த்தாத்தியாசம் இன்னொரு பேதம் என்ன ஞானாத்தியாசம் நம்ம வேதாந்தம் படித்து என்ன பண்ணுறோம் தெரியுமா ஞானாத்தியாசத்தை நீக்கிறதோடு செஞ்சு விட்றோம் அர்த்தாத்தியாசத்தை நீக்கிறது நமக்கு அவசியம் இல்லை ஏன்னா அர்த்தாத்தியாசம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது தாவது வியாபாரிக திருஷ்டியில் சாஸ்திர உபதேச திருஷ்டியில் சிஷியனுக்கு புரிய வேண்டிய திருஷ்டியில் சொல்லப்படுகிறதே தவிர அப்புறம் வந்து புரிஞ்சதுக்கு பிறகு அவன் அது ஏன் இருக்குன்னு கேட்கவே மாட்டான் வேதாந்த தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகும் ஏன் ஞானம் வந்ததுக்கு பிறகும் அர்த்தமெல்லாம் இருந்துன்றிருக்கு அதுக்கு பிறகு ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கவே மாட்டான் ஏன்னா கேட்டான்னா அவன் புரியலன்னு கேட்கவே மாட்டான் அதான் இல்லைன்னு தானேப்பா இவ்வளோ நேரம் டீச் ஞானமே அர்த்தாத்தியாசம் வந்து இல்லைங்கிறது தான் ஞான ஞானம் ஞானாத்தியாசம் இருக்கே ஆனால் அதுதான் ஞானம் ஆனால் ஞானத்துக்கு பிறகும் எப்படி இருக்கும்னா அர்த்தாத்தியாசங்கிறது கண்டினியூ பண்ணும் அதனால தான் ஜீவன் முக்தி சித்திக்கிறது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறதுங்கிறது சித்திக்கிறது இல்லாட்டி எப்படி ஞானாத்தியாசம் போன உடனேயே அர்த்தாத்தியாசமும் போயிடுதுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி இருக்கும் இல்லை அர்த்தாத்தியாசம் சொல்லப்போனால் என்னென்ன அர்த்தாத்தியாசம் ிங் அர்த்தாத்தியாசம் இங்கிலீஷில் சொன்னால் அதாவது நமக்கு துன்பம் தராத பந்தப்படுத்தாத அத்தியாசம் இதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த மாமரம் வாடி போச்சுன்னா நம்ம உடம்பு அந்த மா மனசு வாடி போச்சு இப்போ அப்படின்னா அது வாடுறதுங்கிறது அதோட தர்மம் தென்னை மரத்துக்கு ஊரெலாம் நோய் வருதுன்னா வரும் அது மரத்துருந்தால் அதுக்கு வரத்தான் செய்யும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா வரட்டுமே நல்லா இருந்தபோது அதுவும் நல்லா இருக்கிற போது நமக்கு அபிமானம் இல்லை நல்லா இல்லாத போதும் அபிமானம் இல்லாமல் பண்ணுறது தான் ஞானத்தோட மகிமை அதுக்கப்புறம் அந்த அபிமானம் போயிடும் எல்லாம் சொல்லுவோம் எல்லாம் பண்ணுறதை பார்த்தா என்னமோ பரிபூர்ண அபிமானத்தோடு ஒட்டின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது விவரம் தெரிஞ்சதுனால அபிமானத்தை நான் காட்டலாம் தைரியமாக காட்டலாம் இல்லாட்டி முதல்ல வந்து விவரம் இல்லாததுனால அபிமானத்தை காட்டுறதுக்கு தயக்கமாக இருக்கும் வந்து இப்போ அபிமானமாக இருக்குன்னு அவங்க நினச்சா நினச்சிட்டு போகிறான்னு நினச்சி தான் அதில் அபிமானம் இல்லை இல்லையா அவனுக்கு நமக்கு அபிமானம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுல நமக்கு அபிமானம் இல்லை இதுதானே நம்ம அவங்களுக்கு இன்னொருத்தர் வந்து நமக்கு அபிமானம் இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலைங்கிற விஷயத்தில் நமக்கு அபிமானம் இல்லை புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்க நமக்கு அபிமானம் இருக்குது இல்லைங்கிறத எப்படி வெளியில் தெரியும் யாருக்கு தெரியும் தன்னஞ்சறிவது இப்போ ஏற்க அவ்வளோதான் இது புரியும் இல்லை இல்லை இல்லை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் சரி இப்போ இந்த இந்த விஷயத்தையும் புரிஞ்சுங்க இது இன்னொரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் மாயைக்கு பேர் காரணாத்தியாசம் மாயையினுடைய காரியமான இந்த ஜகத்து அர்த்தாத்தியாசம் அந்த அர்த்தாத்தியாசத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தி ஞானாத்தியாசம் வேதாந்த என்ன பண்ணுறது ஞானாத்தியாசத்தை மாத்திர தான் நிற்கும் இது இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னு சொன்னால் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டி மாயங்கிற வார்த்தைக்கு வேலை மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சப்தத்தை மாத்திரம் சொல்ல மாத்திரம் இந்த உலகமெல்லாம் வந்து கடவுள் படைப்பு இதெல்லாம் என்னுடையதுங்கிறது அடியேனுடைய படைப்பு அடியேனாகியது அடியேனுடைய படைப்பு ஆகையினால இது என்னுடைய படைப்பு நான் இதெல்லாம் என்னதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் உடம்பு இந்த உடம்பு யாருடைய படைப்பு கடவுள் படைப்பு ஆனால் இந்த இது நான் நினச்சிருக்கிறது அறியாமையினுடைய விளைவாகிய என்னுடைய படைப்பு அதனால வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய சிருஷ்டியைத்தான் நீக்குமே தவிர அகங்காரம் மமகாரம் எல்லாம் ஜீவ சிருஷ்டி வஸ்துக்களெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி இது கர்நாடகா இது ஆந்திரா இதெல்லாம் ஈஸ்வரனாக சிருஷ்டித்தான் இது வந்து தமிழ்நாடு நமக்கு அந்த தமிழ்நாடுனாலே அந்த அந்த பாடர் தான் ஞாபகம் வருது இதுக்குள்ள இப்படி தான் தமிழ்நாடுன்னு கடவுளுடைய படைப்பு தமிழ்நாடுன்னு எழுதி கொடுக்கல நம்ம தான் அதுக்கு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு இது வந்து நான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னா சொல்லின்ட்டுருக்கோம் பெருமை அடிச்சுருக்கோம் இல்லை ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் அதெல்லாம் கிடையாது அதுவும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஈஸ்வருடைய சிருஷ்டியை நீக்க முடியுமோ நம்மளால் நம்ம சிருஷ்டியை தான் நம்ம நீக்க முடியும் அப்போ ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி இனி ஜீவ சிருஷ்டியிலே நிறைய சிருஷ்டிகள்லாம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய இதெல்லாம் ஒரு ஒரு ஜீவனும் ஒரு ஒரு விதமாக சிருஷ்டி பண்ணுறது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒருத்தரை பற்றி நான் ஒப்பீனியன்லாம் வச்சுட்டுருக்கோம் இல்லை அவர் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார் இவரை பற்றி அவருக்கு தெரியாது சரியா அதனால் வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை அவரை பற்றி எனக்கு தெரியும் இவரை பற்றி தெரியும் அவர் எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் எல்லாம் அனுமானந்தான் ஆனால் உண்மையிலேயே யாருக்கும் ஜீவ சிருஷ்டிங்கிறது மாறிகிட்டுதான் இருக்குது ஆளுக்கு ஆள் மாறுது விஷயம் புரிஞ்சால் சரி ஆ ஜீவ சிருஷ்டிக்கு பேர் இன்னொரு பேர் ஞானாத்தியாசம் ஈஸ்வர சிருஷ்டிக்கு பேர் இன்னொரு பேர் அர்த்தாத்தியாசம் இல்லை இந்த அர்த்தாத்தியாசம் இதை புரிஞ்சுக்கும் அதனால் நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் என்னென்ன நம்முடைய படைப்பு நம்முடைய படைப்பு ஒன்று கூட உருப்பிட்ட மாதிரி இல்லை எல்லாமே பகவானுடைய படைப்பு தான் சரியாக இருக்குது பகவானுடைய படைப்பில் பகவான் சிக்கிக்கிறது இல்லை அதனால தான் அவரால் ரிஸ்ட் பண்ண முடியுது எல்லாத்தையும் நிமிஷமாக பூக்கம்பத்தை கொடுத்து ஏதாவது கொடுத்து அவர் வந்து அவருக்கு அது ஒரு லீலையாக போயின்ட்டுருக்கு அதனால் அது வந்து அவர் க்ரியேட் பண்ணுறார் அதை காப்பாற்றுறார் ப்ரொடெக்ட் பண்ணுறார் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறார் சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம படைக்கிறதெல்லாம் நம்மளா டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்குது சிகரெட்டு மாதிரி நம்ம படைக்கிறதெல்லாம் நம்மளை தான் டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம எதெல்லாம் நம்ம உண்டாக்குறோமோ அது நம்மளை தான் அழிஞ்சுது உதாரணத்துக்காக சொன்னேன் அது மாதிரி நல்லதெல்லாம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது பொதுவாக அப்போ ஜீவ சிருஷ்டியில்தான் தோஷம் இருக்குது அதை நீக்கிறது தான் வேலை இதெல்லாம் இது பற்றிய சிந்தனைகள் அதனால் இப்போ என்ன சொல்லிட்டார் இருபதாவது பாடல் வந்து ஆரோப்ப அத்தியாரோப்ப அத்தியாரோபதார்த்தா அத்தியாரோபங்கிற பதத்துக்கு அர்த்தம் அத்தியாரோப லக்ஷணம் அத்தியாரோப லக்ஷணம் முதல்ல என்ன பதினெட்டாவது பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும் உபதேசக்ரமாக உபதேச பிரக்ரியா உபதேச பிரக்ரியான்னு என்ன அர்த்தம் ஹவு டு டீச் ஹவு டு பிரசன்ட் எப்படி பரம்பொருள் தத்துவத்தை விளக்குவது ஆக இது பிரக்ரியான மெத்தட் எப்படி டீச் பண்ணணும்னு சொல்றது அப்புறம் வந்து அதனால என்ன பிரயோஜனம் அந்த பிரக்கிரியினால என்ன பிரயோஜனம் அந்த பிரக்ரியினால என்ன பிரக்ரியான மெத்தட்னு அர்த்தம் சொல்லிக் கொடுக்குற முறைன்னு அர்த்தம் கற்றுக் முறை என்று பொருள் அந்த கற்றுக் முறையில் இருக்கக்கூடிய அம்சங்களை விளக்குகிறது பத்தொன்பதாவது பாடல் என்ன அம்சம்னா அது அத்தியாரோபத்தினால பந்தம் அபவாதத்தினால மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த பிரக்ரியினுடைய எதற்காக இந்த பிரக்ரியை கையாளப்படுகிறது என்பதற்கான விளக்கம் தரப்படுகிறது பிறகு இருபதாவது பாடலில் இந்த அத்தியாரோபத்தின் லக்ஷணம் சொல்லப்படுகிறது அபவாதம் இல்லை அத்தியாரோபத்தின் லக்ஷணம் சொல்லப்படுகிறது இல்லை நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க வந்து என்ன சொல்றார் இந்த நேற்றைக்கு சொன்ன இதை பாதியில் நிறுத்திருக்கேன் அதிஷ்டானத்துக்கு வேறாக அதிஷ்டானம்னா என்ன ஒரு இது அதிஷ்டான கயிறு அதிஷ்டானம் அதுக்கு வேறாக அதிஷ்டானத்திற்கு வேறாக ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அதுக்கு வேறு அத்தியாசம் அதிஷ்டானத்துக்கு வேறாக அதிஷ்டானத்துக்கு சம்பந்தப்படாத மற்றொரு பொருள் இருக்கிறது என்று சொல்லுவது கற்பனை என்றும் அத்தியாசம் என்றும் கூறப்படும் அந்த வஸ்துவில் அந்த வஸ்து அல்லாத இன்னொன்றை காண்பது என்பது அத்தியாசம் அல்லது கற்பனை என்று சொல்லப்படும் ஆகினால என்ன சொல்றார் அதிர்ஷ்டானத்தின் விஷமசத்தின் அவபாசம் விஷமசத்தின் அவபாசம்னா வேறாக ஒரு பொருள் இருக்கின்றதன் தோற்றம் அல்லது தனது அபாவ அதிகரணத்தில் அவபாசம் அத்தியாசம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் தான் அல்லாத இடத்தில் தன்னை எது காட்டுகிறதோ அது அத்தியாசம் முதல் என்ன சொன்னோம் அதிஷ்டானத்திற்கு வேறாக எந்த ஒன்று அதிஷ்டானத்தின் மீது தோன்றுகிறதோ அது அத்தியாசம்னு சொன்னோம் கயிறு இருக்குது கயிற்றில் வந்து அதுக்கு சம்மந்தமில்லாத ஒன்று பாம்பு தோன்றுகிறது சம்பந்தம் பாம்பு தோன்றதுக்கு பேர் அந்த தோன்றது அத்தியாசம்னு சொல்கிறோம் இல்லாட்டி இந்த பாம்போட கோணத்துல தான் அல்லாத இடத்தில் தான் தோன்றுவது அத்தியாசம் ஒன்று இல்லாத இடத்தில் ஒன்று தோன்றுவது அத்தியாசம் மாத்தி சொல்றோம் அவ்வளோதான் இல்லை லாங்குவேஜ் ஸ்டைல மாத்திக்கிறோம் அவ்வளோதான் அபாவ அதிகரணத்தில் அவபாசம் அத்தியாசம் அப்படி சொல்றாரு அபாவ கரணே அபாவ அதிகரணே அவபாசஹா அத்தியாசா இங்க டெக்னிக்கலா போட்டுக்கலாம் இது சம்ஸ்கிருத்துல போட்டால் ரொம்ப ப்ரிசைஸா சௌரியமா இருக்கும் இந்த வேதாந்தம் சொல்லி சொல்லி சம்ஸ்கிருத மொழிக்கு வந்து ஒரு சக்தி வந்துடுத்து இந்த ஆன்மீக விஷயத்தை சொல்லி சொல்லி சம்ஸ்கிருத பாஷைக்கு ஒரு சக்தி இருக்குது அது படித்தாதான் புரியுது லாஜிக்கலாக இதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஒரு துறையும் ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கு மெடிக்கல்னு சொன்னால் அது வந்து லேட்டின் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு இல்லையா அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் அதில்தான் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி இந்த ஆன்மீக விஷயத்தில் தத்துவ விஷயங்கள்லாம் சம்மஸ்கிருத சொற்கள் நல்ல ஒரு ஒரு பொருளுக்கும் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப சௌகரியமாக இருக்குது புரிக்குது என்ன சொல்கிறது புரிக்கிறது நல்லா மனசில் போய் உள்ளே போய் பதியுறது முதல்ல என்ன சொன்னார்ன்னா அதிஷ்டான விஷமசத்தாயாக அவபாசகா அத்தியாசா போட்டுக்கலாம் அழகாக அதிஷ்டான விஷ் அதிஷ்டானே அதிஷ்டானே விஷமசத்தாபாசகா அவபாசகா ஆ விஷமசத்தா அவபாசகா அத்தியாசா அதிஷ்டானத்தில் விஷமசத்தையின் தோற்றமானது அத்தியாசம் விஷமசத்தான்னு அர்த்தம் அதுக்கு வேறாக இன்னொரு சத்து சத்துனா இருக்குதுன்னு சொல்கிறோம் பாம்பு இருக்கு அப்படிங்குறோம் பாம்பு இல்லை பாம்பு இருக்குங்கிறோம் பாம்பு இருக்குங்கிறது தோற்றம் தானே அந்த இருக்குன்னு சொல்கிறோம் அந்த இருப்பு பொய்யான இருப்பு கயிறு இருக்கிறதுங்கிறது மெய்யான இருப்பு ஆகா பொய்யான பொய் மெய்யான இருப்பில் பொய்யான இருப்பு தோற்றுக்குது அதுக்கு பேர் பொய்யான இருப்புக்கு பேர் விஷமசத்தான்னு பேர் விஷமசத்தா இஸ் ஈக்குவல் டு பொய்யான இருப்பு புரிஞ்சுக்கணும் விஷமசத் சமசத்தான்னு ஒன்று இருக்குது சமசத்தான்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் ஒரு சமசத்து இருக்குது சமசத்துங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா சத்தே சமம் அதில் சமசத்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் நான் சத்தா சமசத்தாவை பற்றி இப்போ பண்ணல அதுக்குள்ளே நுழைஞ்சான கொஞ்சம் டாபிக் மாறிவிடும் அதனால் விஷமசத்தா இப்போ புரிஞ்சுங்க அத்தியாசத்துக்கு லக்ஷணம் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னமும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்லிகிட்ருக்கேன் அதிஷ்டானே விஷமசத்தா ஆபாசஹா அத்தியாசா அதிர்ஷ்டானத்தில் விஷமசத்தையின் தோற்றம் பொய்யான இருப்பின் தோற்றம் அடிப்படை பொருளில் பொய்யான இருப்பின் தோற்றம் கற்பனை எனப்படும் தூய தமிழ மொழிபெயர்த்த ஆதாரமான பொருளில் ஆதாரம் தான் அடிப்படையான பொருளில் ஆழ்ந்த அடிப்படையான பொருளில் பொய்யான ஒரு இருப்பை இல்லாட்டி மெய்யான இருப்பில் பொய்யான இருப்பை கற்பிப்பது கற்பனை எனப்படும் ஏன்னா இதெல்லாம் திருஷ்டாந்தம் அதுக்கு பற்றி ஒரு விளக்கம் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் திருஷ்டாந்த எதுக்கு அப்படிங்கிறது திருஷ்டாந்தத்தினுடைய தன்மை என்ன தார்ஷ்டாந்தத்தோட தன்மை என்ன நிறைய அதே மாதிரி அபாவ அதிகரணே அபாவ அதிகரணே அவபாசகா அத்தியாசா அடுத்தது அத்தியாசத்துக்கு இன்னொரு கோணத்தில் அதே தான் அபாவ அதிகரணம்னா என்ன அர்த்தம் தான் அல்லாத இடத்தில் தான் தோன்றுவது ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லை சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூறியது குரல் இல்லை ஆகினால் புரிகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரிகிறது கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால நான் அது திரும்ப திரும்ப சொல்கிறேன் அபாவ அதிகரணே அபாவ அதிகரணே அவபாசகா அத்தியாசா அபாவ அதிகரணத்தில் தான் அல்லாத இடத்தில் தான் தோன்றுவது என்ன சொல்வது கற்பனை அத்தியாசம் தான் அல்லாத இடத்தில் ஒரு பொருள் இல்லாத இடத்தில் அந்த பொருள் தோன்றுவது கற்பனையாகும் தமிழில் சொல்லணும்னா ஒரு பொருள் அல்லாத விடத்து அப்பொருள் அவ்விடத்து தோன்றுவது கற்பனையாகும் தமிழில் சொன்னால் இப்படி சொன்னால் புரிஞ்சு போயிடு சம்ஸ்கிருதத்தில் டெக்னிக்கலாக சொன்னால் அபாவ அதிகரணே அவபாசா அத்தியாச சரி அபாவ அதிகரண அவபாச அத்தியாசிராந்தி அப்போ வந்து அந்த பிராந்தி ஞானம் ஞானாத்தியாசமும் அதன் விஷயம் அர்த்திய அர்த்தாத்தியாசமுமாம் அந்த அத்தியாசம் ரெண்டு விதம் முதல்ல அத்தியாசம்னு சொல்லிவிட்டோம் அத்தியாச லக்ஷன் அந்த அத்தியாச த்விதா அர்த்தாத்தியாசா ஞானாத்தியாசாத்தியாசங்கிறது என்னது அது பிராந்தி ஞானம் அதனுடைய விஷயம் அங்கே என்னவோ ஒன்று இருக்குது பாருங்கோ அது அர்த்தாத்தியாசம் அது என்னவாகவோ தெரிகிறது பாருங்கோ அது ஞானாத்தியாசம் அங்கே ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஏதோ ஒன்று இருக்குங்கிறது அர்த்தாத்தியாசம் அது விஷயம் விஷயம் அர்த்தாத்தியாசம் அது என்னவாவோ இருக்குது இல்லையா அதுதான் வேறு என்னவோவாக இருக்குது அதுதான் ஞானாத்தியாசங்கிறது விஷயம் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மம் இருக்குது அது ஜெகத்தாக தெரிகிறது இதான் நம்ம திருஷ்டாந்த அஷ்டாந்தத்தை சொல்கிறோம் அது என்னவோவா இருக்கே அதுதான் ஞானாத்தியாசம் அப்போ பிரம்மனாக தெரிஞ்சுக்கிறது தான் பிரம்மன் இருக்குங்கிறதுல இவ்வளோ கிளியர் பண்ணுங்கள் பிரம்மன் வந்து தெளிவாக விளங்கின்னு இருக்கு கயிறு மாதிரி கயிற என்ன அர்த்தம் கயிறு மாதிரி இருக்குது ஆனாலும் கூட ஏதோ மாயினால் அறியாமையினால பிரம்மன் வந்து எங்கேயோ சொர்க்கலோகத்துலேயோ அங்கேயோ வைகுண்டத்துலேயோ இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் அது மாத்தமில்ல ஸ்வரூபமாகவே இருக்குது சர்வ சர்வ அதிஷ்டானமாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கு பிரம்மன் இருக்கட்டும் அப்போ அதி என்ன அபவாதத்துக்கு லட்சணம் என்ன சேஷ அதிஷ்டான சேஷம் அபவாத அதிஷ்டானம் மாத்திரம் இருக்கிறதுக்கு பேர் அபவாதம் அப்பவத் நீக்கிறதுன்னு அர்த்தம் அதிஷ்டானம்னா என்னென்னா விவர்த்த வடிவ காரியத்தின் காரணம் அதிஷ்டானமாம் அதாவது கற்பிக்கப்பட்ட பாம்பிற்கு காரணமாகிய கயிறு அதிர்ஷ்டானமாம் எது பிராந்தி உள்ளபோது தோன்றுவதில்லையோ எது தோன்றிய பிறகு பிராந்தி நீங்குகிறதோ அது அதிஷ்டானமாம் எது பிராந்தி தோன்றும் பிராந்தி இருக்கும் பொழுது எது தோன்றுவதில்லையோ பிராந்தி நீங்கிய பிறகு எது தோன்றுமோ அதற்கு பெயர் அதிஷ்டானம் புரியுதா அவ்வளோதான் அது பிரம்மன் பிராந்தி எது ஜகத் ஜீவேஸ்வர ஜெகத்தெல்லாம் பிராந்தி ஜீவேஸ்வர ஜெகத்தெல்லாம் பிராந்தி பிரம்மன் தான் அதிர்ஷ்டானம் அதிர்ஷ்ட எது தோன்று எது எது தோன்றி பிராந்தி உள்ளபோது எது தோன்றுவதில்லையோ இந்த ஜீவேஸ்வர ஜெகத்தை பார்த்துன்னு இருக்கிற போது பிரம்மன் தெரிகிறதில்லை பிரம்மன் தெரிகிறபோது ஜீவேஸ்வர ஜெகத்துக்கெல்லாம் உயிர் இல்லை முக்கியத்துவம் இல்லை அதுதான் அதிர்ஷ்டானம் அப்படின்னு பேர் ஆக இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம் நல்லா கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒரு முக்கியமான இது வாதி பிரதிவாதி இருவரும் அங்கீகரித்த பதார்த்தம் திருஷ்டாந்தமாக வாதி பிரதிவாதி இரண்டு பேரும் அங்கீகரித்த பதார்த்தம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் இந்த எக்ஸாம்பிளை ஒத்துக்கிறோன்னு சொன்னால் தான் எக்ஸாம்பிள் ஆகுது அவன் ஆப்போசிட் பார்ட்டி நான் இந்த எக்ஸாம்பிளை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அது திருஷ்டாந்தமாகாது இந்த திருஷ்டாந்தத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கைத்து பாம்பு திருஷ்டாந்தத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஒத்துக்கிறதுல இருக்கக்கூடிய ஒத்துக்கிறதுலேயே நிறைய பேதம் இருக்கு இந்த கோணத்தில் தான் இதை ஒத்துக்கிறோங்கிறாங்க அப்போ மொத்த மொத்தமாக திருஷ்டாந்தத்தை அவங்க ஒத்துக்கணும் வாதி பிரதிவாதி இருவருக்கு இருவரும் அங்கீகரித்த பதார்த்தம் திருஷ்டாந்தமாம் அதனால் பெறப்பட்டது தாஷ்டாந்தமாம் அதனால எந்த ஒரு அறிவை பெறோமோ இந்த எக்ஸாம்பிளை எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அதற்கு பெயர் தாஷ்டாந்தம் கயிறு பாம்பு திருஷ்டாந்தம் ஜீவ ஜகத்தும் பிரம்மனும் தாஷ்டாந்தம் அப்போ அப்படி புரிஞ்சுக்கணும் தாஷ்டாந்தம் சொன்னால் புரிஞ்சு போயிடும் ஏதாவது திருஷ்டாந்தம்னா என்ன நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக உதாகரணம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம் தான் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் உதாகரணம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் வேறு அர்த்தம் இங்கிலீஷ்லேயே அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இருந்தாலும் கூட கொட்டேஷன் தான் கரெக்ட் உதாகரணம்ங்கிற வார்த்தைக்கு கொட்டேஷன் சம்ஸ்கிருதத்தில் உதாகர உதாகரணம் உதாகரணம்னா தமிழில் உதாரணம்னு சொல்லின்ட்டுருக்கோம் அவங்களே பிராக்கெட்டில் போட்டுருக்காங்க உதாரணம்னு அதில் உதாகரணம்ங்கிறதுக்கு வந்து மேற்கோள் காட்டுதல் இந்த ஸ்லோகத்தில் இந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு க கீதையில் இப்படி சொல்லியிருக்கு இப்படிலாம் சொல்கிறோமே கோட் பண்ணுறோமே அதுக்கு பேர் தான் உதாரணம்னு பேர் சம்ஸ்கிருதத்துக்கு எக்ஸாம்பிள்லாம் இப்படி சொல்கிறோமே கயிறு பாம்பெல்லாம் சொல்கிறோமே அது உதாரணம் இல்லை கயிறு பாம்புங்கிறது திருஷ்டாந்தம் அதனால் சொல்லப்படுற பிரம்மன் ஜகத்தெல்லாம் வந்து தார்ஷ்டாந்தம் இதை திருஷ்டாந்த தார்ஷ்டாந்த பதத்தின் அர்த்தங்களை உயித்து உணர்க பாடலுக்கு நம்ம போகிறோம் இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோங்கிற ஞாபகம் வச்சுங்கோ சம்பிரதாய கிரமத்தை பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதுக்கு பேர் தான் அவங்க கோயிலூர் மட்டத்தில் சொல்கிறாங்க கோயிலூர் மட்டத்தில் தான் இந்த பாடங்கள்லாம் ஒரு காலத்தில் சிறப்பாக நடந்தது ஐநூறு பேர் படிச்சுருக்காங்க ஐநூறு பேர் படிச்சுருக்காங்க அந்த மடத்திலெல்லாம் அதெல்லாம் அதாவது இல்ல இருந்து குழந்தைங்களுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு அங்கே கொண்டு பாடங்களே படிக்கிறதாவே இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் இருக்கட்டும் எல்லாம் இப்போ பழம்பெருமைகள் அப்படிலாம் நடந்திருக்கு எல்லாம் போச்சு இப்போ எல்லாம் உள்ளவெல்லாம் இல்லை அதுக்கு பேர் அவங்க சொல்கிறது கட்டடம் கட்டி சொல்கிறது ரொம்ப அழகான கட்டடம் கட்டி சொல்கிறார் சுவாமிகள் அப்படிம்பாங்க கட்டடம் கட்டி சொல்கிறதுனா படிப்படியாக பாடத்தை ஒழுங்காக சொல்லி கொடுக்குறதுன்னு அர்த்தம் அஸ்திவாரம் போட்டு பரிபாஷை சொற்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ தான் டீச் பண்ண முடியும் அதுக்காக எல்லாம் பண்ணுறது அந்த மடத்தில் சேர்ந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறதுன்னா மூணு வருஷம் பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது தான் வேலையான் கோர்ஸே பன்னெண்டு வருஷமோ பதிமூணு வருஷமோ முதல் மூணு வருஷம் கைவல்ய நவனீதம் சசிவர்ணபோதம் மகாராஜா துறவு குடும்பமே இல்லையே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு அதனால் கவலை இல்லை அதனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இதுதான் வேலை மூணு இப்போ எல்லா நூல்களையும் திருவாச்சகம் ஒப்பிச்சானுமா முதல் வேலை திருவாச்சகமா அப்புறம் தான் கைவல்ய நவநீதம் திருவாச்சகம் அறநூறு அந்த பாடல்களை அத்தனையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுமா இதுக்கிடையில் அப்பப்போ தமிழ் இலக்கண வகுப்புகள் வேறு நடக்கும் சம்ஸ்கிருதத்தை பற்றின கருத்துக்களும் சொல்லப்படும் நாற்பதாயிரம் புஸ்தம் இருக்குது அந்த லைப்ரரியில் சம்ஸ்கிருத புஸ்தகம் மாத்திரம் அது படிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அது போட்டி வச்சுருக்கு தூசி அடிக்கிறதுக்கு அழகானோம் நாற்பது நாயிரம் புஸ்தகங்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வமான புஸ்தகங்கள்லாம் இருக்குது இப்போ அந்த புத்தகத்தை ரீப்ரிண்ட் பண்ணாலே பெரிய விஷயம் இந்த புஸ்தகமெல்லாம் வந்து அற்புதமான புத்தகங்கள் அப்படிப்பட்ட அறிவு செல்லும் புதஞ்சு கிடக்கு அப்போது முதல்ல அதை படிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருள் சொல்லுவார் ஆசிரியர் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியாச்சா எல்லாம் தெரியுமா அப்போ தான் அவருக்கு பாடம் நடத்துகிறதுக்கு சௌரியம் இப்பெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுப்போம் அவள் அப்போ நம்ம தெரியும் இல்லையா நமக்கு ரொம்ப ஓவரா நமக்கு ரொம்ப பெருசாக நமக்கு தோணுடாது கர்வமும் வந்துடாது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும் இது தெரிஞ்சது அதே பெருமையும் தெரியும் நமக்கும் கர்வம் வராது இவ்வளவு எல்லாம் சிறப்பு இருக்குன்னு தெரியும் நமக்கும் கர்வம் வராது நம்மளுடைய மகிமையெல்லாம் போல அடுத்தது இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்ற ஒப்பமாய் இரண்டற்றுன்றாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்றறிந்து கொள்ளே ரொம்ப அழகா டெவலப் பண்றார் முதல்ல வந்து தாளத்தின் உடுக்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் பார்த்தோம் ஆழத்தின் இல்லை தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல்னு ஆரம்பித்து அத்தியாரோப அபவாதத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லி அத்தியாரோபத்தினால் என்ன கெடுதல் அபவாதத்தினால் என்ன இது இந்த அத்தியாரோப அபவாத பிரக்ரியினால் பந்த மோக்ஷரூபத்தை நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த அத்தியாரோபத்தோட ஸ்வரூபம் இத்தகையது என்றெல்லாம் விளக்கிய பிறகு இப்படி போல இப்படி போலன்னா இவ்வாறு சொன்னது போல என்ன சொன்னது போல நாரூடு பனியாய் தோன்றல் நரனாய் தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இந்த அத்தியாசமானது அத்தியாசத்தை போல இதை போல உண்மையில் பிரம்மனை பற்றி சொல்றார் நாமரூபங்கள் இரண்டுமின்றி கமா ஒப்பமாய் ஒன் கமா இரண்டற்று கமா ஒன்றாய் கமா இரண்டற்றொன்றாய் சேர்த்துதான் உணர்வு உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்ரம்மத்தில் அந்த பிரம்மத்தில் ஐம்பூத தோன்றும் பஞ்சபூத தோன்றுகின்றன எப்படி செப்பு கற்பனையினாலே செப்பு கற்பனையினாலே அர்த்தம் நான் இப்போ செப்ப போகிறேன் நான் அதை எடுத்து விளக்க போகிறேன் செப்புங்கிறது தெலுங்கில் கூட இருக்க பாருங்க செப்புங்கிறோம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இந்த தமிழ் திராவிட மொழிகள்னா அதெல்லாம் ஆந்திரா கர்நாடகா கேரளா கேரளா விட்டுடுங்க அது தனி விஷயம் விஷய விசேஷமான பாஷை இந்த எல்லா மொழிகள்லையுமே கேரளாலே இருக்குது தமிழுடைய தாக்கம் இருக்குது பாதிக்கு பாதி மலையாளம்னு ஒரு பாஷே இல்லை சம்ஸ்கிருதமும் தமிழையும் சேர்த்து மூக்கில் பேசினா அதுக்கு பேர் மலையாளம்னு பேர் அதனால் வந்து சம்ஸ்கிருதம் தான் பாதி சம்ஸ்கிருதம் பாதி தமிழ் ரெண்டும் சேர்த்து மூக்கலங்கும் சொல்லணும் அவ்வளோதான் கழிங்கும் அப்படின்னா முடிஞ்சது வன்னு வண்ணு வன்னுனா வந்தான்னு அர்த்தம் கழிங்கு எல்லாம் அப்படி போட்டு விட வேண்டியது இருக்கட்டும் செப்பு கற்பனையினாலே செப்பு கற்பனையினாலேனா சொல்லப்போகின்ற கற்பனையினாலே சொல்லப்போகின்ற அத்தியாச கிரமத்தினாலே கற்பனையினாலே நான் இப்போ க்ரமமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் க்ரம சிருஷ்டியை எப்படி பிடைக்கப்பட்டது என்று அது இனி அடுத்த பாட்டில் நம்ம பார்க்க அதுதான் எப்படி என்ற கால் அப்படின்னு வரப்போகுது அது எப்படின்னு கேட்டால் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அடுத்த பாட்டு அதில் இந்த பாட்டில் எப்படி இருக்கு நான் இனிமேல் சொல்ல செப்பு கற்பனையினாலே ஜனித்தது கற்பனையினாலே தோன்றியது என்று அறிந்து கொள்ளே அறிந்து கொள்ளேனா அறிந்து கொள்வாயாக எப்படி கயிற்றில் புரிஞ்சுக்க வேண்டியது ஜீவேஸ்வர ஜெகத் அவபாசி புரிய சர்ப்பாசம் அவபாசான தோற்றம் கயிற்றில் பாம்பின் தோற்றம் அதுபோல பிரம்மணி ஜகத் அவபாசா பிரம்மனிடத்தில் ஜகத் தோன்றுகிறது அதனால் அந்த பிரம்மனோட ஸ்வரூப லட்சணம் சொல்லணும் அழகாக சொல்கிறார் அவர் நாமரூபங்கள் இரண்டும் இன்றி அப்படின்னாலே விற்பி கேட்டாது அது அவ்வளோதான் இருக்கிறதெல்லாம் விறத்தி கேட்டுறதெல்லாம் நாமரூபம்தான் ஏதாவது ஒரு பெயர் வடிவம் இல்லாத ஒரு பொருளை திங் சிந்திங்க பார்ப்போம் சிந்திக்க முடியறதா பாருங்கள் நீங்கள் எதை சிந்தித்தாலும் ஆகாயம்னா அதுக்கு ஒரு ஃபார்மேஷன் உங்களுக்கு மனசில் பலத்தானே பருது ஆகாயம் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் மனசில் அதுக்கு ஒரு ஃபார்ம் தோணத்தானே செய்கிறது அப்போ எந்த சொல்ல சொன்னாலும் அதுக்கு சொல்ல சொன்னால் நாமம் ரூபம் நாமத்தையும் ரூபத்தையும் பிரிக்க முடியாது அதான் பதம் பதார்த்தம்ங்கிறது நாம ரூபந்தான் வாகர்த்தா வாகர்த்தம் வாகர்த்தவ் சொல்கிறோம் வாகர்த்தவ் நாம ரூபே இல்லை நம்ம பாஷையில் த்விவசனத்தில் சொல்லணும் நாம ரூபே நாமஞ்ச ரூபஞ்ச நாம ரூபே இல்லாட்டி நாமச்ச ரூபேச்ச நா ரூபச்சே நாமச்ச ரூபஞ்ச நாம ரூபே ஏன்னா நாம அவ்யே இதாக இருக்கிறதுனால ஏதாவது சொல்லல சப்தமாகவும் இருக்கே நாம நாமணி நாமணி இருக்குது அது அவ்வியமாக வேண்டாம் அது வந்து இதாகவே எடுத்துக்கலாம் விபக்தியாகவே எடுத்துக்கலாம் அது நாமச்ச ஏன்னா நாம வந்து த்விதா விபக்தி இயக்க வச்சனும் நாம தான் நாமச்ச ரூபஞ்ச நாம ரூபே ஏதோ சம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனால அதில் சொல்லத் தோன்றது அவ்வளோதான் அதனால் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்ற அறிந்து கொள்ளே சொன்னது எது நாம ரூபங்கள் இந்த பிரம்மனுக்கு பேர் வடிவம் கிடையாது ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லான்னு மாணிக்க சொல்லியிருக்கார் அதுலேருந்தே தெரிகிறது இந்த சூலப்பாணி இல்லைன்னு சூலப்பாணியெல்லாம் உபாசனைக்காக வச்சுருக்கு உபாசனையினால் கற்பிக்கப்பட்டது சூலபாணி கங்காதாரி ஜட்டாதாரி இதெல்லாம் வந்து கிடையாது அவருக்கும் தெரியும் அதனால தான் கிருபானந்த வாரியார் ஒரு ஒரு உபன்யாசத்துலையும் ஞானமே வடிவாகிய முருகப்பெருமான் அப்படின் தான் ஆரம்பிப்பார் ஒரு சொற்பொழிவில் கூட அவர் வந்து ஞானங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஞானமே உருவாகிய ஞானமே வடிவாகிய அப்படி தான் தொடங்குறது தொடங்குற போதே விஷயத்த சொல்லிடுறாங்க அவங்க அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து முருகனை வந்து வழிபாட்டு ரூபமாக வச்சுக்கிறதுங்கிறது அப்புறம் விஷயம் தெரிஞ்சுதானே பண்ணுறோம் இந்த ராமகிருஷ்ணபிரம சார் சொல்கிற மாதிரி அத்வைதத்தை முடிச்சு போட்டுட்டு பக்தி பண்ணுன்னு விடார் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பக்தி பண்ணு இல்லாட்டி மாட்டி போய் விடார் இமோஷன் ஆகிடுவேன் உணர்ச்சி வசப்படுவேன் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ பக்தி பண்ணினியானால் அதில் பக்தியில் பக்தி இந்த இமோஷனில் ரொம்ப சிக்க மாட்டோம்னு அர்த்தம் அழாக இருக்கும்னு அர்த்தம் அந்த பக்தி வந்து ஒரு என்ன சொல்கிறது டி ஜென்டிலாக அந்த பக்தி அத்வைதத்தை புரிஞ்சுன்னு பண்ணுற பக்தி இருக்கே அது ஜென்டிலாக இருக்கும் அத்வைதத்தை புரிஞ்சுக்காமல் பண்ணுற பக்தி இருக்கே அது ஜென்டிலாக இருக்காது அது பாருங்கள் தெரியும் நிறைய பார்த்துன்னா தான் தெரியும் நாமரூபங்கள் இரண்டுமின்றி அந்த நாமரூபம் எதுவுமே இல்லாமல் ஒப்பமாய் ஒப்பமாயின்னு அர்த்தம் அனைத்திற்கும் ஒன்றாய் சமம்னு அர்த்தம் இப்போதான் பார்த்துட்டே இருக்கோமே சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வேற நாலு பதினாலு அத்தியாயம் நினைக்கிறேன் வருது சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நிறைய அத்தியாயத்து சோதத்துல தான் வந்தாச்சு அரை அத்தியாயத்துக்குள்ளே வேறொரு இடத்துல சொல்வேறு சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷியத் ஸ்வவினஷ்யந்தம் யி சதி எவன் மெய்ப்பொருளை காண்கிறான் என்றால் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற இறைவனை அழிகின்ற பொருள்களில் அழியாமல் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறிகின்றவனே உண்மையை காண்கிறான் அழிகின்ற பொருள்கள் அனைத்திலும் மாறுகின்ற பொருள்கள் அனைத்திலும் மாறாமல் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை எவன் அறிகின்றானோ ஒப்பமாய் ஒப்பமாய்னா ஒன் ஒப்பமான எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு அர்த்தம் ஆகாயத்தைப் போல நர்த்தம் இதெல்லாம் வந்து இது ஏன் இந்த இத்தனை வார்த்தை போட்டிருக்காருங்கிறது ஒரு காரணம் சொல்கிறார் பொன்னாமலி சுவாமி இந்த பிரம்மனுக்கு ஏன் இவ்வளவு வார்த்தையை போட்டார் நாம ரூபங்கள் இரண்டு இன்றின்னு சொன்னார் அப்புறம் ஒப்பமாயின்னு சொன்னார் அப்புறம் இரண்டற்று ஒன்றாயின்னு சொன்னார் அப்புறம் உணர்வொழி நிறைவாயின்னு சொன்னார் இத்தனை விசேஷணத்துக்கும் அர்த்தம் சொல்கிறார் அவர் என்னென்ன ரீசன் சொல்கிறார் ஏன்னா ஆகாயத்தில் அதிவியாபிக்கிறது அதிவியாபகம் ஏற்படுறது ஒப்பமாய்ங்கிறது வந்து ஆகாயத்துக்கும் பொருந்துமே அதுக்காக இன்னொரு போட வேண்டியிருக்கு இன்னொன்று போட வேண்டியிருக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு காரணம் என்னென்னா உண்மையிலேயே பிரம்மம் வந்து நெர்விசேஷம் ஒரு விசேஷமும் பிரம்மத்துக்கு கிடையாது ஆனால் உபதேசத்துக்காக புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொற்களை கையாள வேண்டியிருக்கு சொல்லாமல் சொல்ல வேண்டியிருக்கு லட்சியார்த்தத்தின் மூலம் உணர்த்த வேண்டியிருக்கு அப்போ ஒப்பமாய் இதை பற்றி நல்லா திரும்பவும் விளக்க வேண்டி இருக்கு நான் இப்போ சொல்கிறேன் இந்த அளவுக்கு நாமரூபங்கள் இரண்டும் இன்றி நாமரூபம் ரெண்டும் இல்லாமல் ஒப்பமாய் ஒப்பமாயின்னா அனைத்திலும் சமமாய் ஒப்பமாய்ங்கிறதுக்கு இவர் என்ன போட்டிருக்கார் சமமாய் அவ்வளோதான் சமமாயும் இரண்டற்று ஒன்றாய் இரண்டற்று ஒன்றாய்னா அத்வைத்தமாய் இரண்டற்று ஒன்றாய்ங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சூனியமற்றதாய் ஒன்றாயிங்கிறது இரண்டற்றுங்கிறதுக்கு இரண்டற்றுங்கிறதுக்கு ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லைன்னு அர்த்தம் பரம்பொருளுக்கு வேறாக ஒரு பொருள் இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் ஒன்றாயிங்கிறதுக்கு ஏன் ஒன்றுன்னு சொல்லாமல் சூனியமாக இல்லாததாயின்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றுன்னு சொல்லிட்டா எப்பவுமே அது ரிலேட்டிவ் வேர்டு ஒன்றுங்கிறது எப்போ ரெண்டு இருந்தால் தான் சொல்லுக்கே மதிப்பு அதனால் ஒன்றுங்கிற வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக சூனியமற்றதா சொல்கிறோம் அது சூனியம் அல்ல அதுக்காக அது அர்த்தம் கிடையாது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு அது என்ன ஆயிடும்னா இப்போ ரெண்டுங்கிறது ஒன்று இருக்கோ அப்படிங்கிறது தான் ரெண்டு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாவதாக ஒன்று இல்லை ஒன்று இருக்குன்னா சாதாரணமாக ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால் இன்னொன்று அது எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தமாகும் இங்கே அப்படி இல்லை ஆஹா இரண்டற்று ஒன்றாய் ஒன்றாய்ங்கிறது சூனியமற்றதாய் உணர்வு ஒளி நிறைவாய் உணர்வு ஒளிங்கிறது ஞான பிரகாசம் சைத்தன்ய பிரகாசம் ஜடம் இல்லைன்னு காட்டுறது நாம ரூபங்கள் இல்லாமல் சமமாக ரெண்டு இல்லாத ஒன்றாக இருக்கிற வஸ்து ஜடமாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்துவிடும் அது ஜடம் அது சத்தாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாக இரண்டற்று ஒன்றாங்கிறதெல்லாம் சத்த குறிக்கிறது சத்வரூபம் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது இந்த கைவல்ய நவநீதம் வந்து சச்சிதானந்தத்தை ரொம்ப அற்புதமாக நிறைய இடங்களில் விளக்குறது வேறு எந்த கிரந்தங்களையும் இவ்வளவு ஆழமாக கூட பார்க்க முடியாது அவ்வளவு தெளிவாக சச்சிதானந்தத்தை விளக்கி கொண்டிருக்கு பல இடங்களில் ப ரெண்டாவது இதில் தத்துவ விளக்க படலத்துலெலாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெ சந்தேகம் தெளிதல் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நான் படித்த கிரந்தங்களுக்குள்ளே சச்சிதானந்தத்துக்கு இவ்வளவு அழகாக அர்த்தம் சொன்ன கிரந்தம் பார்க்கலை டெக்ஸ்ட் எங்கேயும் பார்க்கல எல்லாம் நிறைய நூல்கள் ஏகப்பட்டது இருக்குது நம்ம படித்த நூல்களுக்குள்ளே பத்தத்தில் இதாக இருக்குது பஞ்சதிலையும் உண்டு ஆனால் பஞ்சதசியை காட்டிலும் கம்பீரமாக பண்ணுறார் ரொம்ப எளிமையான நமக்கு புரிகிற நம்ம பாஷையில் அந்த உயர்ந்த கருத்தை நன்றாகவே உணர்த்துகிறார்னு சொன்னால் அது மிகையான விஷயம் இல்லை எக்ஸாஜிரேஷன் கிடையாது ரொம்ப சுவாமிஜி என்பது தூக்கி விடுறாருன்னா அப்படியே அர்த்தத்தில் சொல்லி உண்மையாக தான் சொல்லும் உணர்வொழி உணர்வொழின்னு சொன்னால் ஏன்னா இந்த இடத்துல சச்சிதானந்தத்தை தான் சொல்கிறார் அவர் இந்த இதை பற்றி விளக்கங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அறுபது பாடல்கள் சச்சிதானந்தத்தை பற்றியே வந்து விடுறது அறுபது பாடல்கள் இருக்குது ம் அது பிறகு நான் சொல்கிறேன் என்னென்ன பாடல்கள்லாம் இருக்குங்கிறது அப்புறம் சொல்கிறேன் உணர்வொழி உணர்வொழி சொன்னால் சைதன்ய பிரகாசம் உங்களுக்கெல்லாம் தெரியும் உணர்வொழின்னா எல்லாவற்றிலும் உணர் எல்லாவற்றையும் எது உணர்கிறதோ அது உணர்வு மனதையும் புத்தியையும் உடலையும் எது அறிகிறதோ எது உணர்கிறதோ அதுவே உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தூய உணர்வு சுத்த சைதன்ய பிரகாஷம் அது மாத்திரமில்லாது நிறைவாய் நிறைவாய்னா என்ன அர்த்தம் பூர்ணமாய் இது ஆனந்தத்தை குறிக்கிறது பூர்ணமாய் ஆனந்தமாய் சச்சிதானந்தத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறது உண்டு நிறைய விளக்கங்கள் உண்டு சச்சிதானந்த பதத்துக்கு இந்த சத்து என்ற சொல் எதற்காக சித்து என்ற சொல் எதற்காக ஆனந்தங்கிற சொல் அனந்தம் அல்லது ஆனந்தங்கிற சொல் எதற்காக இது இங்கிலீஷில் சொன்னால் பியூர் கா இல்லை ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்யூர் ப்ளிஸ் அப்படின்லாம் சொல்லணும் எல்லாத்துலையும் ப்யூர் போடணும் ஏன்னா மைண்டில் இருக்கிறது எல்லாமே தகராறு அதனால் வந்து மைண்டுக்கும் அதீத்தமாக இருக்கக்கூடிய யதார்த்த வஸ்து மனசுக்கும் அதிஷ்டானமாக மனசுக்கும் ஆதாரமாக அனைத்து மனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து அது இந்த சத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா சர்வகத சூச்சனார்த்தம் சத்பத பிரயோக இந்த சத்துங்கிற சொல்லை ஏன் கையாளுகிறோம்னு சொன்னால் அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சத்து என்ற சொல்லை கையாளுகிறோம் ஒன்று பியூர் எக்சிஸ்டன்ஸ் தமிழில் சொல்லணும்னா தூய இருப்பு தூய இருப்புங்கிறது கயிறு கயிறு மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்லுங்க கயிறும் தூய இருப்பு கிடையாது கயிறு மாதிரி அதனால தான் அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க நான் இது இடையில் இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ளே நுழையிறேன் விஷயத்துக்குள்ள நுழைனேன் அதனால தான் அவங்க அதிஷ்டானம் வேற ஆசிரயம் வேறேங்கிறாங்க ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான் அதிர்ஷ்டானம் பிரம்மனா கயிறு ஆசிரயமாக ரஜ்ஜு அத்தியாசமாக பாம்பு அத்தியாசமா அதிர்ஷ்டானம் பிரம்மன் ஆசிரயம் ரஜ்ஜுகு சர்பக அத்தியாச புரியுதோ அதிஷ்டானம் பிரம்மம் பிரம்மத்தை சார்ந்து கயிறு இருக்குது கயிறை சார்ந்து பாம்பு இருக்குது அதனால் அது அத்தியாசம்னு சொல்கிறாங்க அவங்க இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா சர்வகத சூச்சனார்த்தம் சத்பத பிரயோக தூய இருப்புங்கிற வார்த்தைக்காக விளக்க போனேன் தூய இருப்புங்கிறது எது பிரம்மம் கயிறுங்கிறது தோற்றம் தான் கயிறே அத்தியாசம்தான் நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறோம் அது திருஷ்டாந்தத்தை சொல்கிறோம் தோற்றம் தானே தோற்றத்தில் தோற்றம் ஆனால் நம்ம திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக அந்த தோற்றம்னு முதல்ல சொல்கிறது இல்லை ஆக்சுவலாக கயிறும் தோற்றம் தானே கயிறும் அத்தியாசம்தானே உபதேசத்துக்காக தானே எடுத்துன்னு இருக்கும் அது இல்லை நிறைவ சத்பத சர்வகத சூச்சனார்த்தம் சத்பத பிரயோகா அபரோட்ச ஜான சித்தியார்த்தம் சித் பத பிரயோகா அது நாம அது அப்படின்னு புரியறத்துக்காக சித்துங்கிற பதத்தை யூஸ் பண்ணுறோமா அந்த சத்பொருள் நாம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சித்துங்கிற பதத்தை பிரயோகப்படுத்துகிறோம் அது மாத்திரமல்ல அது ஜடம் அல்ல என்பதை காட்டுவதற்காக சித்து என்கின்ற சொல்லை கையாளுகிறோம் அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா உன்னுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் போயிடும்பா இந்த லிமிட்டேஷன்ஸுனால் இருக்கக்கூடிய துக்கம் இருக்கே அது நீங்கிடும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஆனந்த பத பிரயோகா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருள் என்பதை உணர்த்துவதற்காக தூய இருப்பு என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற சத்து என்ற சொல்லையும் அது நமது ஸ்வரூபமாக இருக்கிறது அதே சமயம் அது ஜடமல்ல என்பதை உணர்த்துவதற்காக சித் என்கின்ற சொல்லையும் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் விரும்புவது ஆனந்தமாக இருப்பதால் இந்த உண்மையை புரிந்து கொள்வதாலேயே நாம் ஆனந்தத்தை உணர்கிறோம் என்பதால் ஆனந்தம் என்ற சொல்லும் கையாளப்பட்டிருக்கிறது அதாவது அந்த அப்சல்யூட் ரியாலிட்டிக்கு மூணு நேம் அப்சல்யூட் ரியாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொன்னால் வாட் இஸ் அப்சல்யூட் ரியாலிட்டின்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி பியூர் கான்ஷியஸ்னஸ் இஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படி சொல்லிடணும் அப்புறம் ப்யூ ப்ளியூர் பிளஸ் ப்ளஸ் தனாகவே புரிஞ்சுட போகிறது ஆகையினால் சச்சிதானந்தத்தை தான் இப்படி சொல்கிறார் உணர்வு ஒளி நிறைவாய் உணர்வொழின்னு சொன்னால் சைதன்ய பிரகாஷம் உணர்வே ஒளி உணர்வாகிய ஒளி இல்லை இப்போ வந்து கண்ணாடி கூட்டில் இருக்கிற விளக்க பார்த்துட்டு இருக்கிறது இல்லை அது பூஜை அவ்வளோதான் தீப தேவி மகாதேவி சுபம் பவத்துமே சதா யாவத் பூஜா சமாப்தியா தாவத்தம் சுஸ்திரா பவா அப்படின்னு விளக்கை ஏற்றுகிற போது ஒரு மந்திரம் இருக்குது ஸ்லோகம் இருக்கு தீப தேவி அது வந்து நம்மது அகண்ட தீபம் சாதாரணமாக ஒரு அந்த காலத்தில் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க தீப தேவி மகாதேவி சுபம் பவத்துமே சதா எங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கணும் மங்களத்தை கொடுக்கணும் யாவத் பூஜா சமாப்திய பூஜை முடிகிற வரைக்கும் நீ ஸ்திரமாக இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு யாவத் பூஜா சமாப்திய சாத் சமாப்தி சாத் தாவத்வம் அதுவரையிலும் துவம் சுஸ்திரா நீ நன்றாக நிலைத்திருப்பாயா அப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கு என்னுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா விளக்கு எதுக்கு தெரியுமா வச்சுருக்கோம் அறிவை குறிக்கிறது அறிவை குறிக்கிற அடையாளம் அதனால்தான் விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா வருத்தமாக இருக்குது எல்லாருக்கும் ஏன்னா விளக்கு அணுஞ்சு போச்சுன்னா அது வந்து அடி வந்து விளக்கு அணைஞ்சால் கூட தோஷம் இல்லை அறிவு அணையக்கூடாது இதெல்லாம் சிம்பாலிக்காக தானே வச்சுருக்கோம் வெளியில் புறத்தில் வச்சுருக்கிறதுங்கிறது சிம்பாலிக்காக தானே வச்சிருக்கோம் அதனால என்னென்னா எப்பவும் மனிதன் அறிவோடு இருந்து இறைவனை வழிபட வேண்டும் அதுக்காக தான் வச்சுருக்கு விளக்கெல்லாம் வச்சிருந்தேன் விளக்கு பொருத்தாமல் கோயிலில் போனேன் விளக்கு எரியலேம்பாங்க விளக்கு எரியலேங்கிறது ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அதை பற்றி கவலை இல்லை இப்போ தான் பல்பு ஓட்டம்ல அப்படி விடுவான் அதே அந்த காலத்தில் அது வந்து என்ன குருவாயூர் கோயிலுக்கெலாம் போனால் எங்கே பார்த்தாலும் ஒரே அந்த தீப ஜோதி நமோ நம்ம பார்க்கறதுக்கு ஆனந்தமாக தான் இருக்குது அது மனசு தான் அதுக்கு காரணம் எதுக்கு சொல்ல வரேன்னா விளக்கு இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஞானம் இல்லாமல் நாம் பகவானை இது பண்ணப்படாது அந்த அர்த்தத்துக்கு அறிவு போடு அறிவோட இரு அறிவோட உலகத்தை வாழ் உலகத்துல வாழணும் அறிவோட இருக்கணும் எப்பவுமே அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்படும் அப்போ உணர்வொழி நிறைவாய் நிறைவாய்ங்கிறது ஆனந்தம் பூர்ணத்தை பற்றி சொல்லுகிறது மேலும் விளக்கம் நாளை பார்க்கலாம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினா ஏன் भेद देहाय சயுமா ருண்ட் காணேன் திருவணீபோற்றிபோற்றீஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவத் வர்த்தயாமூர்த்தாஹரி ஓம்